அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று கூடாழுக்கம் அதிகாரத்தில் இது மூன்றாவது குறட்பா மன உறுதி இல்லாதவனுடைய தவ வேடமாகிய கொடிய தோற்றமானது வெளியில் வேஷம் போட்டிருக்கான் ஆனால் மனசில் உறுதி கிடையாது தவ வாழ்க்கக்கூடிய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய உறுதி இல்லை அது எப்படி இருக்குதுன்னா ஒரு பசுவானது புலியின் தோலை போர்த்தி பயிரில் மேய்வதை போன்றது மன உறுதியில்லாதவனுடைய தவவேடமாகிய கொடிய தோற்றமானது ஒரு பசு புலியின் தோலை போர்த்து சென்று பயிரில் மெய்ந்தார் போன்றதாம் பசி கொடுமையினால பாதுகாப்போடு இருக்கக்கூடிய பயிரை மேயக்கருதிய பசுவானது புலித்தோலை போர்த்திக்கிட்டு போச்சு உழவன் புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு நம்புகிறான் பயிர் கெடுமாயினும் புலியிடம் செல்வத்துக்கு பயப்படுறான் ஆனால் புலித்தோலை போர்த்த பசுவுக்கு உணவு கிடைச்சது தானே அதோட மனசில் தன் வேடம் தெரிந்தால் வரும் கேட்டுக்கு பயப்படுறது அந்த பசுவினுடைய மனசில் நம்ம போட்டிருக்கிற வேஷம் தெரிஞ்சதுன்னா அடி அடி கிடைக்கும் அதுக்கு பயப்படுகிறது அதுபோல் மன உறுதி இல்லாதவன் தவ வேடம் பூண்டு உலக இன்பங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறான் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவன் துறவி என்று நம்புகிறார்கள் ஒருவேளை சந்தேகப்பட்டாலும் கூட அவனால் நமக்கு ஏதாவது ஷாபம் வருமோ அப்படின்னு பயப்படுகிறார்கள் அதனால் அவன் என்ன பண்ணுகிறான் அந்த பொய் வேஷத்தை போட்டு மக்களுடைய நம்பிக்கை தான் அவனுக்கு பலம் அவனுடைய வேஷம் அவனுக்கு பலம் கொடுக்கறது ஆனால் உள்ளத்தில் இருக்கிற பலவீனத்தை எப்படி சரி பண்ண முடியும் அந்த பலவீனம் அவனையே அழித்து விடும் அல்லவ அந்த பொய் வேஷம் கலைஞ்சு போயிடுமோன்னு பயந்து இருக்கான் அவனும் என்றைக்காவது யாராக பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவனும் பயப்படுறான் அதனால் அமைதி போய்விடுகிறது அந்த வேஷம் அவனுக்கும் நல்லது செய்யாது உலகத்துக்கு கெடுதல் செய்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அந்த தவ வேடம் அவனுக்கு நன்மை புரியாது அவனுக்கு புல நின்பம் கிடைக்கலாம் அந்த உயிருக்கு பல துன்பங்கள் தொடர்ந்து அந்த உயிர் பல உடல்களில் அனுபவிக்கும் உலகத்துக்கும் பெரிய கெடுதலை அவன் உண்டு பண்ணி விடுகிறான் பெற்றம் அப்படிங்கிறது பசுவை குறிக்கக்கூடிய சொல் பெற்றம்னு இந்த குரட்பால் இருக்குது வல்லுருவம் பெற்றம் கோவே பெற்றம் நிறைகுடம் சுட்டு தேனு பத்திரை கபிலை சேதா ஆவே சுரபி ஆண் பசுவாகும் பிங்களந்தைங்கிற நூல் சொல்லுகிறது இது வந்து ஒரு அகராதி நூல் கோவே நிறை குடம் சுட்டு தேனு சுரை பத்திரை கபிலை சேதா ஆவே சுரபி ஆண் பசுவாகும் ஒரு பொருளுக்கு இத்தர சொற்கள் இருக்கிறது திருப்பாவையில் ஆண்டாள் பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ அப்படின்னு பாடியிருக்கிறாள் ஆக அந்த பெற்றம் மெய்த்துண்ணும் அப்படின்னா பசுவை மெய்த்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய குலத்தில் பிறந்த கிருஷ்ணன் என்பது கருத்து புலித்தோல் போர்த்திய பசு இது இல்பொருள் ஓவமை அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது எந்த காலத்திலையும் நினச்சே பார்க்க முடியாது புலித்தோல் போர்த்திய பசு பசு எங்கேயா புலித்தோல் எடுத்துத்தானே போத்திக்க முடியுமா இருக்காது இருந்தாலும் அப்படி ஒரு கற்பனை நம்ம பண்ணலாம் எக்காலத்தும் எங்கும் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து ஒரு பொருளுக்கு அதை ஓவமையாக சொல்கிறது இதுக்கு சம்ஸ்கிருத பாஷையில் அபூத்த உபமானு பேர் இந்தளவிலே இன்று உரையை நிறைவு செய்கிறேன் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்